ஆசீர்வதிக்கப் போகிற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வதையே தேவன் மிகவும் விரும்புகிறார் ஆனாலும் அவர் உங்கள் பக்தியின் வெளித்தோற்றத்தையோ உடையையோ செய்கைகளையோ பார்க்கவில்லை தேவனுக்காக தியாகம் பண்ணினாலும் காணிக்கைகளை கொடுத்தாலும் அதை என்ன இருதயத்தோடு செய்கிறீர்கள் என்று உங்கள் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் இன்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை எளிதாய் பெற்றுக் கொள்ளும் முறையை உங்களுக்கும் வேதத்தில் இருந்து காண்பிக்க வருகிறார் புதிய இருதயத்தை சுத்திகரிக்கும் உபதேசம் புதியம் சபையில் உள்ளது சத்தியத்தை கேட்டு அதை கை கொண்டால் இருதயத்தில் சுத்தமாகி தேவனை தரிசிப்பதோடு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மயம உண்டாவதாக நாம் மறுபடியும் ஒரு புதிய ஆண்டை காணும் புதிய ஆண்டனுடைய முதல் பரிசுத்தராதனையாக நாம் தேவ சமத்திலே தேவனை ஆராதிக்கும் மகிமைப்படுத்தும் தேவன் நல்ல கருவிக்காக ஆண்டவரை நாம் சுத்தரிப்பமாக ஹலையிலோயா ஹலையிலா இந்த ஆண்டவராக தேவன் சொல்லும் உங்களுக்கு சொல்லுகிறதே எல்லோருக்கும் சொல்லுகிறேன் இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறது அனைவருக்கு சொல்லப்படுகிற கருத்து தமிழை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் விரும்பி இருக்கிறார் செய்கின்றவர்களை ஆசிர்வதிக்க ஆண்டு சித்தம் கொண்டிருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில வசனங்களை தேவ சமூகத்தில காண கருத்தை நமக்கு உதவி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று சாமுவல் என்பது பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் கர்த்தர் சாமுவலை நோக்கி நீ உடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்த்து மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன் மனுஷன் முகத்தை பார்ப்பேன் மனிதன் முகத்தை வெளித்தோற்றத்தை மட்டும் மனிதன் பார்ப்பான் பேசுகிற வார்த்தைகளை மட்டும் நான் கேட்பான் நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டேன் வெளித்தோற்றத்தை முகத்தை பார்க்கின்ற நானும் இருதயத்தை பார்க்கிறேன் இந்த ஆண்டில தேவன் நம்முடைய பார்த்தேன் யார் யாருடைய தேவனுக்கு பயப்படுகிறதாக யார் யார் பரசுத்தத்தை வாங்கிக்கிறதாக யார் யாருடைய எதுவும் மனதில் இல்லாதபடி யார் வைத்து காத்துக் கொள்கின்றார்களோ குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த ஆண்டில ஆசீர்வதிக்கப் போகிறார் அவர்களை மேன்மைப்படுத்த போகிறோம் என்று கத்தர் சொல்லுகின்றார் ஆண்டவர் அங்கேயே பார்க்கின்றார் சிலரை பார்ப்பதற்கு ரொம்ப பக்தியுடன் போல இருக்கும் சிலரை பார்க்கும் பக்தி வெளியே தெரியாது அவர்களுக்கும் ஆண்டவருக்கு தான் அது தெரியும் எப்படி இருந்தார்கள் இவர்களுக்கு இந்த ஆசிர்வாதம் இல்லையா என்று சிலர் எண்ணலாம் சிலர் கணக்கலாம் ஆனால் தேவன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறது நான் வெளிப்படையாக தான் பார்க்கின்றோம் வெளிப்படையாக அவர்கள் அவரது பக்தி வளர்ச்சி அடையவில்லை என்று ேகிக்கிறேன் என்று சொல்லுகின்றார் அப்படியே யாக்கோவைத்து யாக்கோவைத்து முன்பாக சொம்மையாக அவனை தேவன் வெறுக்கிறார் அவனுடைய அதாவது ஜபங்களையும் வெறுக்கிறார் அவனுடைய கிரியைகளையும் வெறுக்கின்றார் அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சொம்மையாக இல்லாதபடியா அப்படி நாம் காணுகிறோம் ஆனால் அவர்கள் கிரும வேணும் என்று கேட்பார்கள் மேலான காரிய பேசுவார்கள் ஆனால் தேவனிடத்தில் நாமே அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜமும் போது எனக்கு பல விதமான காரியங்களுக்கு உடனே அவர்கள் ஜெபம் பண்ணுங்க யாரு கேட்பாரு நான் ஜெமன் பண்ணும் சரி என்று சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண அமல் இருக்க கூடாது அதற்காக ஜெபம் பண்ணும் போது அதை விட்டுவிடு அவர்கள் தயவாதான் கேட்கின்றார்கள் உருக்கமாக தான் கேட்கின்றார்கள் ஆனால் உள்ளத்தை கற்றர் பார்க்கின்றார் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை ஆண்டுல கத்தர் பார்க்கின்றார் அருமையான ஒரு கத்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும் செம்மையாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இருந்தார்கள் பிள்ளைகள் அந்த காலத்தில் அவருக்கு உயிர் புரியக்கூடிய வேலை நெருங்கிட்டு வாங்கி வேண்டும் என்று மூத்தவனை வலது பக்கமும் இளையவனை இடது பக்கமும் நிறுத்தி ஆசீர்வதிக்க முடியாக விட்டார் அவர் இப்போ என்ன பண்ணுகிறார் என்றால் வலதுகையை கொண்டு இளைய மேல வைக்கிறார் இடதுகையை கொண்டு மூத்த வைக்கிறார் அப்போ மகன் கையை எடுத்து அப்பா அப்படி அல்ல இவன் தான் மூத்தவன் எனக்கு தெரியும் மகனே நீ சும்மா இரு நான் பார்க்கிறேன் என்று சில நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது சில ஏழைகளுக்கு கிடைக்கிற வாழ்வும் அவளுக்கு கிடைக்கிற உயர்வும் அவளுக்கு கிடைக்கிற தேவ கிருமையும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதே என்று நாம் எண்ணும்போது என்ன நினைக்கிறோம் கத்திற்கு முன்பாக செம்மையா இருக்கிறது கத்திருக்கு பயப்படுகிறே இருக்கிறது தீமை செய்ய பயப்படுகிறது கத்தனை பிரமாணங்களை கை கொள்வதிலே கவனமாக இருக்கிறது என்கிறத நாம் புரிந்து கொள்கின்றோம் வாசிக்கலாம் ஆதி ஆகமோ ஆதியாகமோ நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வாசிக்கலாம் என் தகப்பனை அப்படி அல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் நம்முடைய வல்லுகையை வைக்க வேண்டும் என்றார் அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு இவனும் பெருகான் இவனுடைய தம்பியோ இவனும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியா திரளான ஜனங்களாவ என்றான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இருதயத்தை பார்த்து கட்டி எனக்கு தெரியும் அவன் அவனை விட வளர்த்த ஜாதியாக மேன்மை இருப்பான் என்று சொன்னதாக நாம் காணகின்றான் மய்மை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதாவது மனிதனை தேவன் பார்க்கிறான் மனிதன் எங்கே பார்க்கிறார் என்று தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயம் தேவனுக்கு முன்பாக சென்னையாக இருப்பது எப்படி ஆண்டவர் அங்கேதான் பார்க்கிற மற்றபடி ஒருவர் ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் மகிமை உண்டாவது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மகனு மனிதன் பார்க்கிற பிறக நான் பார்க்க மாட்டேன் மனிதன் இருதய முகத்தை பார்க்கிறான் நானும் இருதயத்தை பார்த்து மனிதனை ஆசீர்வதிக்கிறேன் என்று நமது அருமையுகிறாய் சொல்லுகிறார் மகிழ்வுண்டாவதாக வரதுகையை இளையவன் மேலேயும் இடதுகையை மூத்தவன் மேலேயும் அவர் வைக்கிறார் கண்தரியாதவர் கற்றுக் பேசுகிறார் மூத்தவனை ஆசிரியர் இளையவனே இளையவனே அழைவனே ஆசிர்வி அவன் எனக்கு பிரியமானவன் அவனுடைய எனக்கு செம்மையா இருக்கிறது எனக்கு முன்பாக சுத்தவமாயிருக்கிறது என்று கர்த்த சொல்கிறார் பிள்ளைகளே உங்களுடைய பாருங்கள் ஆண்டவராகி தேவர் பார்க்கிறார் நாம் அடைகிற பரவசம் நாம் ஆளுகிற ஆட்டம் அல்ல ஆண்டவராகி தேவன் பார்க்கின்றது இருதயத்தை பார்க்கின்றார் தேவ பயம் என்னுடைய இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தேவனுடைய நாமத்திற்கு மைவுண்டதாக அப்படிப்பட்டவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த வருடத்தில் தேவை கத்திற்கு முன்பாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கணவன் மனைவி மேல் மனைவி கணவன் மேல் உள்ள காரியத்திலே முருமறுப்புகள் கசப்புகள் எதிர்ப்புகள் இடையூறுகள் பலதுமான காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாள் தாவிடிகட்டி வரும்போது அந்த உடன்படிக்கை பற்றிக்கு முன்னால குதித்து ஆடி மகிழ்ந்து கொண்டு வருகிறார் என்னுடைய வீட்டுக்கு தேவன் வருகின்றார் வீட்டுக்கு தேவாசு வருகின்றது என்ற நிலையில அவர் ஆடி குதித்து தொள்ளி குதித்துக் கொண்டு வருகின்றார் சவுளுடைய குமாரத்தை அவருடைய மனைவி அவள் அங்கே பலகடியில் இருந்து மேல இருந்து எல்லாம் தம்பூருக்கு சனலுடைய எட்டி பார்த்தாள் கணவன் ஆகி தாவிதராஜா அங்கே தெருவில் ஆடிக்கொண்டு வருகிறதை கண்டவுடனே உள்ளத்திலே அவமதித்தாள் என்று நாம் காணுகின்றோம் உள்ளத்திலே அவள் அவமதித்தாள் அது மனிதனுக்கு தெரியாது புருஷனுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது கார்த்தளை போயிட்டு அருமையான கருத்து பிள்ளைகளை இந்த ஆண்டிலே கருத்து திருச்சபையை மக்களை ஆசிர்வதிக்கொண்டிருக்கிறார் அவைகளை நாம் அறிந்திருக்கிறோம் நிச்சயமாய் அவைகள் நடக்கும் அவைகளை தேவையான பிள்ளைகள் பெற்று பிரகாசிக்க போகிறீர்கள் யாருக்கென்றால் இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலேலுயா அவர்களை கற்று ஆசீர்வதிப்பார் ஹலேலுயா ஆசீர்வாதம் மனிதனால் உண்டாகிறது அல்ல இதா இதே யாக்கோபி அதாவது என்னுடைய மகன் சொன்ன பிரகாரம் வலதிகையே மூத்தவன் மேலே இடது இடைவன் மேலே வைத்திருக்கலாம் ஆசீர்வாதம் வரணும் நான் வைத்து விட்ட உடனே ஆசீர்வாதம் வந்துவிடாது நான் வைத்தவர்கள் தகவல் கைத்துடனே வியாதி சோமாகி விடாது பேயில் ஓடிவிடாது கிரியை நடக்காது அது மேலே இருந்து வருகின்றது அங்கே இருந்து வர வேண்டும் என்றால் எப்படி இருக்க இருதயம் தேவருக்கு முன்பாக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது ரெண்டு அதிகாரம் வாக்கியத்தை நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருமதித்தான் அவமதித்தான் நான் மனிதன் பார்க்கின்ற பிரகாரம் பார்க்கிறது இல்லை மனிதன் முகத்தை பார்க்கிறான் தோட்டத்தை பார்க்கிறான் நான் இந்த மீகா தன்னுடைய கணவனை நிந்தித்ததை நின்று ஜீவகாலம் முழுவதை கற்பம் அடைக்கப்பட்டு போய்விட்டேன் அருமையான கற்று பிள்ளைகளை இந்த நாளில் கத்தொட சமூகத்தில் வர்ணத்தின் முதல் ஆராதனையை கலந்திருக்கிறான் உலக மனிதர்களே ஒன்றாந்தேதி கரெக்டாக வேலைக்கு போகணும் இல்லாவிட்டாலும் வருடம் முழுதும் வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு எண்ணி ஒன்றாந்தேதி கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க ஒன்றாந்தேதி அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அட்வான்ஸாக போய் வேலை செய்வார் அப்போ தான் வருடம் முழுதும் வேலை கிடைக்கும் வருடம் முழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணுவார் தேவனை ஆராதிப்பது எப்படியுமா கர்த்தரி ஹிருதயத்தை பார்க்கிறார் இலைய இல்லையா அனைவரும் எல்லாருமே ஆனால் தேவின்ற பிள்ளைகள் சொல்லும் அருமையான கத்துட பிள்ளைகளை வார்த்தை என்ன சொல்லுகின்றது நான் ஒருதயத்தை பார்க்கின்றேன் வந்திருக்கிற எல்லாருடைய இதையங்களையும் கர்த்தர் பார்க்கிறார் என்னையும் பார்க்கிறார் உங்களையும் பார்க்கின்றார் இந்த பயம்தான் மனிதனுக்கு இருக்க வேண்டும் இந்த பயம்தான் பக்தர்களுக்கு இருந்தது என்று நாம் காணுகின்றோம் வே இல்லையா யாரு கண்டா என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுவது என்று சொல்லிவிட்டு போக போய்விடலாம் பிரச்சனையே இல்லை அதனால் தேவனத்தில் வருகிற ஆசீர்வாதம் தடைபட்டு போய்விடும் என்பதை நான் உங்களுக்கு நன்கு அறிவித்துக் கொள்கிறேன் என்று நாமும் பரிசோதிப்போம் இரண்டாவதாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தை ஒருவர் வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று சொன்ன பத்து சிருஷ்டியோ நிலைவரும் மைமை உண்டாவதாக சுத்தபியான நிலவரமாகள்ள இருக்கும் சுத்திருந்தோ அங்கே நிறைய வாசம் பண்ணுவா அவனுக்குள்ளே எப்பொழுதும் பொங்கிக் கொண்டே இருப்பா நீ சாப்பிட்டாலும் சரி வழி நடந்தாலும் சரி மற்றும் எதை செய்து விடனாலும் சரி உங்களுக்குள்ளே ரோலிங் ஆகி கொண்டே இருக்கும் வாயை திறந்தவுடனே எத்தோடைய வார்த்தை அவனுடைய புறப்படும் உண்டாகிவிடும் அவனுடைய உள்ளத்திலிருந்து அதாவது கொழுந்து விட்டி எறிகிறது போல அந்த மகிமை பொங்கிக் கொண்டே இருக்கும் இறைவன் கூட இருப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும் அவர் வீடு வந்து நம்முடைய கத்திற்கு முன்பாக செம்மையாய் தூய்மையாக கவனற்ற ஒரு களங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த தாவித ராஜாவுடைய வாழ்க்கையில் இருதய சுத்தம் இல்லாமல் போனபடியால வாழ்க்கையில அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத நிலைமை உருவாகி இருந்தபடியால் என்ன ஆயிற்று என்று சொல்லுகிறார் கையின் மேல் பாரமாயிற்று வைத்திருக்கிறபடினால அமிழ்த்துகிறபடியா சாரம் எல்லாம் போயிட்டு உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு சுத்த எனக்கு சாரும் மறுபடியும் லட்சணியத்தை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகும் அவர்கள் அனுபவிக்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் அதுல உள்ளாக வேதனைகள் துன்பங்கள் என்ன என்று அவர்கள் தான் அதை அறிவார்கள் அனுப்பினாலும் திரும்ப எனக்கு சுத்த இறும் நிகழ்ச்சியில் இருக்கிற களங்களை மாற்றும் கேடானத்தை விட்டு எடுத்து போடும் ஆண்டு என்று அவர் ஜோவம் அடைகிறார் சுத்த இறுதி தேர்நிலை சுழற்சியும் நிலவரமான ஆவியை குதிப்பும் அவர்களுக்கு தான் தேவன் எப்படி இருப்பாராம் நல்லவராய் இருப்பார் எழுபத்தி மூன்றாவது முதலாவது வாக்கியத்தை வாசிக்கிறான் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்பொழுது நல்லவராகவே இருக்கிறார் இருக்கிறார் இஸ்ரோவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக சுத்த இறுதியம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல இஸ்ரோவேல் ஜனங்கள் என்றால் அவர்கள் தேவ ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் எல்லாருக்கும் சொல்லவில்லை அந்த ஜனங்களுக்குள்ளேயும் யார் சுத்த இறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று எழுதியா இதை உணர்ந்த தாவிதராஜா அடுவரே சுத்தத்தை நிலையரமான ஆவியர்கள் புதைப்பியும் என்று கேட்கின்றார் இருக்க வேண்டும் நம்ம எல்லாரும் புதிய சிலை மக்கள் புதிய சிலை மக்கள் இதுல யார் சுத்த இறுதியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லவராக அவர்களுக்கு தான் நல்லவராக இருக்கிறார் சிலையா சுத்த இயல யாவருக்கும் என்று எழுதாமல் சுத்த இறுதிமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவனால் அவராக இருக்கிறார் ஜனங்கள் கற்றுடைய ஜனங்கள் இந்த கத்தோட ஜனங்களா இவர்கள் இருந்தாலும் கலங்கமற்றோடு தேவைகளை அறிவார் கேட்பதற்கு முன்னமே நம்முடைய தேவைகள் யாரும் அறிந்திருக்கிறார் பரமபிதா அறிந்திருக்கிறார் முந்தியே உங்கள் தேவைகள் என்ன என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் தானியலு எனக்கு பிரியமான தானியரு நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே வேண்டிக் கொள்ளும் கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார் அருமையான தேவன் பிள்ளைகளால் அசுத்தம் என்றால் பாவ எண்ணம் உடையவர்களை மட்டும் என்று சொல்லவில்லை பாவம் என்று சொல்லும் போது பாவம் பிரதானமான பாவங்களை மட்டும் சொல்லவில்லை பாவம் என்று சொல்லுவது தேவனுக்கு பிரியமில்லாத எதை சந்தித்தாலும் அது பாவம் அது நம்முடைய இருதயத்தில் கலாங்கத்தை உண்டாக்கும் தேவ நமக்கு நன்மை செய்ய விடாதபடி தடுக்கும் நமக்கு செவி கொடுக்க அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து விடும் என்று சொல்லுகின்றது அருமையான கற்றுப்படுகிறது வருடத்தின் ஆரம்பம் முதல் ஆறாவது ஆண்டு நமக்கு தருகிற ஆலோசனை என்ன என்றால் நான் முகத்தை இருதயத்தை பார்க்கிறேன் ார் எல்லவராக இருக்கிறார் தோற்றம் தான் வெளியே காட்சி அளிக்கும் அதுதான் செயல்முறையில நான் பார்க்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இல்ல நான் அப்படி அல்ல செய்கிறதெல்லாம் அப்படி அல்ல அப்படி அல்ல என்று ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க யாரா பேதர் சொன்னாரு அப்படி அல்ல ஆண்டவரு லோத்து சொன்னாரு அப்படியாண்டவர் மலைக்கு ஓடி போயிட்டார் அப்படியாண்டு திரும்ப அவர் போனார் அதனால வாழ்க்கையில் கேடு உண்டாயிற்று பார்க்கிறார் பாட மரணத்தை குறித்து பேசுகின்ற நேரத்தில் பேதர் சொன்னார் அப்படி அல்ல ஆண்டு ராஜா வாக்கு வேணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது நீர் இப்படியும் மறிக்க போகிறேன் என்று சொல்வது அப்படி அல்ல அது வேண்டாம் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றார் தேவனுக்கு ஆலோசனை சொல்ல நாம் அவருக்கு சாத்தானே என்று கடிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளு இந்த நாளிலும் கற்று நமக்கு தருகின்ற ஆலோசனை நம்முடைய இதயத்தை பார்க்கின்ற கத்திற்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையாய் சுத்தமாய் இருக்க வேண்டும் அந்த சுத்த இறுதியம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே அவர்களுக்கு சொல்லுகிறார் பாருங்க கடவுள் எடுத்து சொல்றார் நீர் என்ற உத்தவத்தை சுமத்துறையான தராசியில் வைத்து நிறுத்தி பாரு என்று சொல்லுகிறார் பாருங்க வேலையா வேலையா அருமையான தேவை சாலமர் எழுதும் போது ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் தராசிர வச்சு நிறுத்து பார்க்கிற மாதிரி நிறுத்து பார்க்கிறார் யார் யாருடைய உள்ள எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார் வாசிக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறான் செம்மையானதாக இருக்கிறது கர்த்தரோட நிறுத்தங்களை நிறுத்தி பார்க்கிறார் அதாவது வழிகள் சாதாரணமாக நான் சரியாக தான் இருக்கிறோம் சரியாக தான் இருக்கிறோம் குற்றமரமண சாட்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் தேவர் நம்முடைய சுமுத்திரையான தாசில் வைத்து நிறுத்து பார்க்கிறார் ஹலைய இல்லையா நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று அவளுடைய திருவாக்கு சொல்லுகின்றது ஹலே இலையா ஹலியா இருதயத்தை நான் நிறுத்து பார்க்கிறேன் என்று ஏசு சுவாமி என்றும் நமக்கு சொல்லுகின்றார் நம்மை பார்த்தவர் சொல்ல இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று அவருவாக்கு சொல்லுகிற அப்படின்னால அண்டவரை நான் சோத்திருக்கிறேன் ஜெபம் பண்ணும் போது நாம ஒருவருக்கு ஜோம் என்னும் போது நான் நகனை வைத்துக் ஜெபம் என்னும் போது அண்டவரையே இதை கட்டாயமாய் செய்யும் என்று நான் ஜெவம் பண்ணுவதற்கு நான் தகுதி விடுவது அல்ல அண்டவரையே அவருக்கு சுத்தமானால் இவர்களுடைய நிலைச்சேற்ற பிரகாரம் இவர்கள் ஆசீர்வதியும் விடுதலை ஆக்கும் முடியும் சால மகன் ஒரு ஜபம் பண்ணினார் தேவாலயம் கட்டி பிரதர் நடத்தி விட்டு அவர் ஒரு ஜபம் பண்ணினார் துன்பப்பட்டு யார் யாருன்னு ஆலயத்தை நோக்கி ஜபம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு இறங்கும் என்று ஜபம் பண்ணிவிட்டு இன்னொரு ஜபம் பண்ணுகிறார் பாருங்க தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகள நாட்களில எதமாக இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் ஒன்றரை எட்டாம் அதிகாரம் நாற்பதாவது வாக்கியத்தை ஒருவர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயப்படுப்படிக்க தேவரி ஒருவரே எல்லா மனு புத்திரின் அறிந்தவர் பலன் அளிப்பீனுக்கு அவனவனுடைய அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நீர் பலனளித்து அவனை ஆசிர்வதிப்பீராக என்று சாலமான் ஜெம பண்ணினார் துணிகரமான பாவத்தோர் மனிதர் செய்து விட்டு தண்டிக்கப்பட்டு வந்திருக்கிறார் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பிசாச வருடம் போராடியிருக்கிறோம் ராத்திரி இருந்தவங்கல சாப்பிடவங்க இல்லை உட்காரவும் இல்லாத விட்டாத பேய் நம்ம மேலே சாடி அந்த அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான வல்லமைகளோடு அந்த ஆகு வேலை செய்யுது ஜோபம் பண்ணிடும் காலையில் அதிகாலையில் அந்த பேய் போச்சு அப்போ கண்டவரத்தில் கேட்டோம் அண்டபரே ஒரு பீஸ் ஆசை தூரத்தை பதினாலு மணி நேரம் போராடி இருந்தால் இந்த உழுத்து எப்படி செய்வது அதான் கருத்தில் சொன்னால் ஜெபா பண்ணுங்கள் அந்த வியா இந்த நோய் இல்லையா ஜெப மண்ணு கிடந்த பிசாசு போகவில்லையா திருப்பி அவர்களை பாவரிக்க செய்ய வைங்க அவருடைய வழிகளை சுவை பண்ண சொல்லுங்கள் அவர்களுக்கு அவருடைய சார்ந்தவர்களை பாவரிக்க செய்ய வைங்க ஒப்பு கொடுக்க வையுங்கள் அப்படி அவர்களை செய்தோம் வழிகளை அவர்கள் சீர்படுத்தட்டும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் விடுதலை ஆக்கு என்று கற்றின ஆலோசனை தந்திருக்கின்றார் அந்த பிரகாரம் தான் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படினால் அருமையான கற்றிட பிள்ளைகள் சாலம்போருடைய ஜெபம் என்னத்திற்கே இறுதி வழிகளுக்கு தக்கதாக செய்திக்கு தக்கதாக நீர் பலனையும் என்று ஜெபம் பண்ணினார் அப்படியே அருமையான கற்றப்பிள்ளையில நம்முடைய அதாவது நிலைகள் எப்படியோ அப்படித்தான் கத்திரமதிக்க முடியும் என்று சொல்லுகிறேன் அதாவது பக்தன் தாகிதராஜா சுத்த இறுதி தேனிலே சிறிஸ்தியும் நிலவரமான ஆவியல் உலகிலே புதுப்பியும் என்று கேட்டார் ஆனால் சுத்த இறுதி மொழி சிறுவலர்களுக்கு தேவன் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறார் சொல்ல ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளும் தன்னுடைய பார்வையிலே சரியாக இருக்கிறது நான் சரி நான் பேசுறது சரிதான் நான் சிந்திக்கிறது சரிதான் நான் பழகிறது சரிதான் எல்லாம் சரிதான் என்று அவரவர்களுக்கு அவர்கள் வழிகள் சரி தெரியும் ஆனால் ஒருவர் இருக்கிறார் அவர் நிறுத்து பார்க்கிறார் தராசியில் வைத்து யார் யாருடைய எந்த அளவுக்கு செம்மையா இருக்கிறது என்று நிறுத்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கின்றார் அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையாயிருக்க வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடினால சோதரிகிறார் அலையலையா தேவரை ஆராதிக்கிற நாம் ஒரு மனதோடு கத்திரை ஆராதிக்க வேண்டும் ரயில்வேயா ஒரு மனதோடு கத்திரை ஆராதிக்க வேண்டும் ஆராதனை நாம் கடவுளை ஆராதிக்கத்தான் வந்திருக்கின்றோம் எல்லாரும் ஒரு மனதோடு ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொன்னார்கள் தேவனாய்க்கு ஏதர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை போற்றினார்கள் வேறு எங்கேயும் பார்க்கிறதில்லை தேவனை ஆராதிக்க வந்தாகி விட்டதா அவரே தான் நாம் அவர்கள் தூரமாயிருக்கிறது இருதயம் வெளியே இருக்கிறது வீட்டில் இருக்கிறது தன்னுடைய ஜோலியில் ஆராதனை எப்பொழுது முடியும் அந்த காரியத்தை கவனிக்கலாம் என்று இருதயம் அங்கே இருக்கின்றது பல நிலைகளிலும் இருதயம் இருக்கிறது இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆதிக்க வேண்டும் அவர்கள் தான் அந்த ஆராதனையில் உள்ள ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவார்கள் குறைவாக தான் இருக்கும் கடைசியில கூறுகிறோம் இருக்கிறது அல்லவா அந்த ஆசீர்வாதம் தான் யாவரும் மேலும் சம்பூர்ணமாய் தங்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் பார்க்கிறார் ஆலயத்துக்கு வந்தோம் ஆறாத கலந்திருந்தோம் ஆசீர்வாதம் இல்லாமல் போன பாருமோ அவர்கள் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாருடைய ையும் பார்க்கிறார் நாம் அடிக்கிற கையடி அல்ல நம்ம பாடுகிற பாட்டல்ல பரவசம் அது உண்டு ஆனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன அதாவது தேவனை நாம் ஒருமனதோடு உண்மையோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று எறை வாக்கு சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜனங்கள் தங்களுக்கு துணகினால் வாயினால் என்ன கனப்படுகிறாரே இருதயமோ தூரமாக எனக்கு தூரமாயிருக்கு கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றார் ஆராதிக்க வந்திருக்கிறவருடைய ஆண்டவர் பார்க்கின்றார்கள் இறுதி யார் யாருடைய எங்கே போகிறது எங்கே இருக்கிறது அவருடைய பாடும் போது அந்த பாட்டுல ஆவியோடும் கருத்தோடு தான் பாடுகின்றார்களா அல்லது வெறும் அதாவது ஆவியோடு தான் பாடி கருத்தல்லாமல் இருக்கிறார்களா என்கிறதை ஆண்டவர் பார்க்கின்றார் அதான் வேத வாக்கியம் சொல்கிறது ஆவியோடும் கருத்தோடும் பாடுங்கள் பாட வேண்டும் என்று ஜபம் பண்ணும் போது ஆவியோடும் கருத்தோடும் ஜபம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சொல்த்திருக்கிறேன் தேவனுக்கு வலிமையா அருமையான கஷ்ட பிள்ளைகளே தேவன தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார் பார்க்க இந்த புது வருஷத்துல அதாவது பழைய வருஷத்துல இருதயத்துல பல விதமாக தேவனுக்கு பிரியமல்லாத அவைகளை விட்டுவிட்டு நம்மளே ஒரு மாற்றம் தேவன் விரும்புகிற ஒரு நிலை நம்மளே உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மயமாவதாக மூன்றாவதாக உபோகம் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வாக்கிய ஒருவர் வாசிக்கலாம் தேவ்நாயகும்படிக்கும் வண்ணாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயா தேவனுக்கு மயிமை உண்டாத நாற்பது நாளைக்குள்ளே கானாக்குள் பிரவேசிக்க தை காணுகின்றோம் என்றி குறைவுகள் வந்துவிட்டால் உடனே பழைய வாழ்க்கை நான் வந்திருக்கிற வழிதான் சரியில்லையோ இந்த வழிக்கு நெருக்கடிகள் என்று சிலர் வாயினாலையும் சொல்லிவிடுகின்ற ஐயா முன்னால வழிக்கு வந்தவரைவா இப்ப கஷ்டமா இருக்கு கஷ்டம் தானே சொல்லி அநேக உபத்திரங்கள் வழியா தான் நாற்பதாண்டுமறுவோ தேவனுக்கு எதிர்த்து இருக்கவோ பழைய வாழ்க்கைக்குள் திரும்பி போகவோ தன்னை நடத்துகிற ஊழியக்காரனோட எதிர்த்து நின்று அவர்கள் வேறு தெரிந்து கொண்டு நமக்கு பழைய உடைய எகிப்துக்கு போய்விடலாம் என்கிற எண்ணம் ஏற்பட்டபடியால கானானை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் கானாலை சுற்றி சுற்றி சுற்றி வந்தார்கள் அவருடைய அவர்களே அறிந்து கொள்ளும் நம்முடைய ஏன் கானாக்குள் போக முடியவில்லை என்று அவருடைய அவர்களே அறிந்து கொள்ளும் முடியாத அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மயமே ஆனி நல்லா அனைவர்களே தேவன் சில வேலைகளில நம்முடைய அறியும்படியாக சில காரியங்களை அவர் நடத்துவார் முன்பு நான் நடந்து கொண்ட நடக்கிறது தெரிந்து அதில் வந்து சீர்பட்டுக் கொள்வதற்காகத்தான் சில காரியங்களை செய்வார் சிலர் நினைக்கலாம் அதாவது நான் இப்படி செய்துவிட்டதுனால என்ன இல்லை எது செய்தோமோ அது திருப்பி நமக்கு செய்யப்படும் ால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மைமண்டாவது பூமியிலேயே அது செய்யப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம் சொன்னேன் அல்லவா ஒரு டீச்சர் வந்து வாசடத்தில் சொன்னாங்க என்னுடைய மகா வந்து என்ன எப்படிதான் வாடி போடி என்று பேசுகிறேன் ஐயா பேசுகிறான் ஐயா அவ்வளோ கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க என்று சொன்னார் அப்போ நீங்கள் உங்கள் மகாட்ட கேட்க வேண்டியதானு ஏமா அப்படி அம்மாவை பார்த்து வாடி போடின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீ கேட்க வேண்டியதானு நான் கேட்டேன் என்ன சொல்லிச்சுது நீ உங்கள் அம்மா வாடி போடின்னு பேசுகிறேன் அதான் நானும் வாடி போடின்னு பேசுகிறேன் சரியா போய்ச்சு அப்ப இங்கே இருக்கிறது பிள்ளைகளாலும் தீமையானாலும் சரி எதை செய்கிறோமோ அது நமக்கு சிகரெட்டு குடித்து விட்டு பிள்ளை சிகரெட்டு குடிக்காது என்று சொல்ல முடியாது சொன்னால் திருப்பி கேட்பான் நமக்கு அவன் என்று சிகரெட்டு குடிக்க பார்க்க மன வேதனைப்படும் நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது நாற்பது ஆண்டு காலமாக இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் கானாணை சுற்றி சுற்றி வந்தும் காணானுக்குள் பிரிவு செய்யவில்லை என்று நாம் காணுகிறோம் அருமையான கட்சி பிள்ளைகளை நாம் பரலக்தியாக வழி நடந்து கொண்டிருக்கிறோம் லேசாய் சீக்கிரமாக இந்த அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் இறுதி இயக்கத்திற்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே அவர்கள் அதை லேசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இங்கே சொல்கள் பலத்த கிரியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கைகளை வைத்தால் பரிசுத்தாவி பெறுகிறார்கள் அவர்கள் கைகளை பெற நோய்கள் குணமாகிறது பேய்கள் ஓடுகிறது அற்புதம் நடக்கிறது அதே ஒரு மனிதன் சிமியன் என்று ஒரு மனிதன் பார்த்து கொண்டே இருந்தான் அவனுக்கு இந்த ஆசை வந்துவிட்டது கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் அப்போ கையில கொடுத்து கை வைக்கிறதோ அவர்களும் நடக்கணும் என்று அவன் போய் வேண்டிக் கொண்டான் அப்போ சில என்ன சொல்கிறார் பாருங்க அப்போ சில எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான் இருதயம் தேவனுக்கு உன்பாக செம்மையாக இராதவடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை அருமையான கற்றுடன் பிள்ளைகள் அதாவது மனிதர்களுக்கு பெரும்பாலும் பரோக வேண்டும் அல்லது நாமும் மற்றவர்களுக்கு மற்றொரு மதிப்புக்குரியவர்களாக அது வந்து தேவனா கேட்டதல்ல அதாவது பிறர் நமக்கு பேரும் புகழ்ச்சி உண்டாகணும் எல்லாரும் நம்ம பெரியவன் என்று எண்ணணும் என்கிற இந்த எண்ணத்துல அவன் அதை கேட்டான் அப்போ சில சொன்னார் இருக்கும் அதனால இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு கிடையாது பாகமும் உனக்கு இல்லை என்று சொல்லி எச்சரித்து உன்னுடைய பணம் கூட நாசமாக போட்டோம் ஒரு எச்சரிப்பை கொடுத்து அனுப்பிவிட்டார் என்று நாம் காணுகிறோம் அருமையான கற்களை பிள்ளைகளை கற்களை ஆசிர்வாதத்தை பெறுவது எப்படி இருதயத்தை செம்மைப்படுகிறதுனால இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறதுனால இருதயம் தேவனுக்கு பிரியமா இருப்பதனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருப்பதனால் ஆசீர்வாதங்களை பற்றி ஈஸியாக பெற்றுக் கொள்ள முடியும் கேட்காமலேயே கிடைக்கும் மயமே இல்லையில இல்லையில ஒரு சபையில் ஒரு ஏழை ஊழியக்காரன் துணி துவக்கிற ஊழியத்தில் ஈடுபட்டார் ஒரு நாள் அவர் துணி துவைத்துக் கொண்டிருக்கும் போதே அவருக்குள்ளே ஒரு தேவ கிருபை அறங்கிற கிருபை அறங்கிட்டு பிரசகம் பண்ணுவதற்குரிய எல்லா விதமான அமைப்புகளும் அவருக்கு அங்கே துணிந்து வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல கிடையாது எல்லாம் கிடைத்து விட்டு துணித வைக்கிற ஒரு ஏழை ஏழை மனுஷன் ஒரு ஏழை ஓடிய காரணம் ஏன்டா அப்படியே அவர் துணியெல்லாம் காயப்போட்டு மடித்து எடுத்து வைத்து விட்டு காலையிலே அந்த வேலையை முடிச்சு விட்டார் முடித்து விட்டு ஆராதனைக்கு போகிறக்கு வந்தார் ஆராத பாசுகள் யாரும் இல்லை எல்லோரும் ஒரு கன்வென்ஷனுக்கு போனால் போன இடத்துல பிரயாணங்கள் தடையாகி டைமுக்கு வர முடியாது இப்ப எல்லாம் பாட்டெல்லாம் முடிந்து எல்லாம் ரெடி பிரச ஆள் அப்போ ஒளிய காரிகள் சொன்னாங்க தம்பி நீங்க ரெண்டு வசனம் சொல்ல முடியுமா ஏதாவது சாட்சி மாறி ரெண்டு வசனம் சொல்லுங்க அவர் ஏற்கனவே ரெடியா இருக்கிறார் அவருக்குள்ள அந்த கிருபை அங்கே துணி துவைக்கும் போதே அந்த கிருபை இறங்கிட்டு இங்க நடக்கிற சூழலு ஆண்டு தெரியும் ஆனா அங்கே அவருக்கு செய்தியை கொடுத்து ஒரு பெரிய ஆளாக ஆகி கொண்டு அப்படி பண்ணின பிரசங்கம் மக்கள் எல்லாம் அப்படி அசந்து போய் எல்லோரும் எனக்கு தான் எனக்கு தான் எனக்குத்தான் இந்த வார்த்தை என்று சொல்லும்படியாக ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாயிற்று முடிந்து அவர் பிரசங்க முடிந்தவொன்ன ஒரு ஜபம் அழுகிற நேரத்தில் எல்லா பாசஸ்களும் வந்து விட்டார்கள் ஆராதனை நேரம் ஆராதனை எப்படி ஆசீர்வித்து முடித்து விட்டார்கள் முடித்த முடித்துவிட்டு அவர் கடைசியில் அறிவிப்பு கொடுக்கும்போது ஆராதனை எப்படி நடத்தினீர்கள் என்று கேட்டபோது சொன்னார் எழுந்த தம்பி பெரிய ஊழியக்காரன் மாதிரி கடவுள் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார் பெரிய ஊழியக்காரன் மாதிரி உபயோகப்படுத்தினார் அவன் பேசுகிற வார்த்தை கிருமையுள்ள வார்த்தையாக இருந்தது அது எல்லோருமே இறங்கி ஆவியானவர் எல்லோருமே உட்கொண்டார் ரொம்ப நிறைவு உண்டாயிற்று அதிலே சொன்னார் தம்பி என்பதை நீங்கள் துணி வேண்டாம் நீங்கள் சபை நடத்தும் செய்யலாம் நியமிக்கப்பட்டயத்தை கற்று பார்க்கின்றார் தாழ்மை உள்ளவர்களுக்கு எதிர்த்து எங்கே வந்துவிட்டதோ அங்கே தேவன் எதிர்த்து இருப்பார் அங்கே தேவ கருமை உண்டாகாது வெளிப்படலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளை கத்திய வார்த்தைகிறது நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கவில்லை நான் இருதயத்தை பார்க்கிறேன் பணத்தை கொண்ட இவன் பணத்தை கொண்டு போய் கருவை கேட்டான் உங்களை மாதிரி கிருவை எனக்கு வேண்டும் என்று கேட்டான் தேவனுடைய கிருவையை பணத்தினால் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா இருதயம் கருத்திற்கு முன்பாக செம்மையா இல்லை பாவ கட்டில் அகப்பட்டிருக்கிறது எச்சரித்து அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம் கற்றிட பிள்ளைகளை யாரை கத்தர் பயன்படுத்துவார் யாரை கத்தர் தெரிந்து கொள்வார் என்பதை நன்கு அறிந்து கொள்வோம் யூதாஸ் தன்னுடைய சாணத்தை இழந்து விட்டார் யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுத்து தேவன் தன்னுடைய இருக்கிற ஒழித்து இழந்து போய்விட்டார் இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் எடுக்க வேண்டும் முதல எடுக்க வருகிறதோ அவர் தான் இந்த அப்போ ஊழியத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று ரெடியாக வைத்துவிட்டு ஒரு ஜெபம் பண்ணினார்கள் என்ன ஜபம் பண்ணினார்கள் எல்லா இறுதங்களும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தாவே முதல அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் ஐந்து வரைக்கும் அப்பொழுது அவர்கள் நிறுத்தி எல்லாருடைய போகும்படி என்பவன் போகும்படி அப்போ பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரிலும் தேவரே தெரிந்து கொண்டவரை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டி எடுத்தார்கள் அதில் தேவ உள்ள மனித அவசங்க தொடர்ந்து மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அருகிறீர் அறிந்த தேவன் இந்த ஊழியத்துக்கு தகுதி உள்ளவன் இந்த ஊழியத்தை சரியாக செய்கிற ஒரு மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் இரண்டாவது முதலாவது இருதயத்தில் அந்த தகுதி இருக்க வேண்டும் இருதயத்தில் அந்த ஊழியத்துக்குரிய தகுதி தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு கீழ்படுகிற கீழ்ப்படிதல் இவைகள் இந்த மனிதனத்தில் உண்டா என்று கத்தர் பார்க்கின்றார் இருதயத்தை ஆறாய் அறிகிற தேவன் மத்தியாவை தெரிந்து கொண்டார் என்று நாம் காணிய கத்தாவே அப்போ சில யூதா சிறந்து போகிற இந்த அப்போ சில பட்டத்திற்கு நியமிக்கப்பட்டவன் யார் என்கிறது எங்களுக்கு காண்பியம் என்ற போது மத்தியா தான் அதற்கு தகந்து கொள்வன் என்று கெட்ட காண்பித்தா அவருடனே பதினோரு அப்போ சூழலோடு சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று திருவாக்கு சொல்கிறது அவன் பார்க்கிறான் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை கேட்டான் அவனை சபித்து அனுப்பிவிட்டார் என்று நாம் காண கண்டா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எல்லாருக்கு தகுதியுடன் போல் இருக்கிறது ஈசாயின் மகனில் இதற்கு முந்தைய ஏழு பேரும் தகுதியுள்ளவர்கள் போல இருந்தார்கள் அமைப்பு ராஜ பட்டத்திற்கு தகுதி உள்ளது போல இருந்தது அவர்களை கொண்டு வந்து காட்டினார் கடைசி சில இளைய இருந்த மனிதன் எங்க இருந்தார் காட்டில் இருந்தார் ஆடு மேத்துக்கொண்டு இருந்தார் ஆனால் அவருடைய இருதயம் தகுதியாக இருந்தது ஹிலே லூயா ஹலேயா அருமையான கத்துடைய பிள்ளைகள் நான் தியாலேஜ் படிக்கவில்லை பட்டப்படி படிக்க போகவும் இல்லை பைபிள் காலேஜ் போகவும் இல்லை அவருடைய இருதயத்தை கற்று பார்த்து நம்ம அவரை ஆராதிக்கக்கூடிய ஆச்சாரியர்களாக ஒரு கோழியில் செய்யக்கூடிய தேவ மனிதர்களாக கற்று மாற்றி இருக்கிறார் ஹிளா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் தேவன்தான் அவர்களை தம்முடைய காரியமாக நியமிக்கிறார் எடுத்து பயன்படுத்துகின்றார் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே நான் அவரை நான் சோதரிகிறேன் ஹலே இலவியா ஹலே எழுவையா இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் ஹலே இலவியா இந்த இருதயத்திலே ஐந்து வாசல்கள் இருக்கின்றது என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது ஒவன் வழி நடக்கலாம் மடியிலே கனம் இருந்தால் வழியில என்ன இருக்குமா பயம் இருக்குமா மடியிலே பணம் இருந்தால்தான் வழியிலே ஐயோ சில்டன் வந்து விடுவான யாரு பயம் இல்ல ஒண்ணும் இல்லாம சும்மா எம்டி போனால் ஒரு பயம் இல்லை பயம் இல்லாதவங்க வழி நடக்கலாம் ரேல்வையா ரேல்வையா ஒரு தேடுவாரு இல்லை அணிந்து கொண்டு போனால் அவர்கள் அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காத்துக்கொள்ள வேண்டுமா கதவு எப்பொழுதும் தீமைக்கு அடைத்து இருக்க வேண்டும் நன்மைக்கு திறந்தே இருக்க வேண்டும் நன்மைக்கும் பூட்டி போடக்கூடாது நல்ல ஆலோசனை வரும்போது நல்ல புத்திமதிகள் வரும்போது நல்ல யோசனைகள் வரும்போது கதவை திறந்து கேட்க வேண்டும் உள்ளானவர்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்டவர்களிடத்தில் நிறைய இருக்கும் அவர் வாங்கி வாங்கி வைத்திருப்பார்கள் அவர்கள் பயன்படுவார்கள் என்று நாம் காணுகிறோம் நீங்க தேவனுக்கு மையமே உண்டாவதாக நீதிபதிகள் புத்தகத்துல நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தில் பாருங்க எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதனத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் தேவனுக்கு மயமண்டாத்திற்கு என்ன இருக்கிறது ஒரு ஜீவ ஊற்று ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடும் வெளியே அதுக்கு என்ன எல்லா காவலோடும் நம்மத்தில் எங்கள் பாண்டி நாட்டில் இங்கே கன்னியாகுமரி ஆள் அப்படின்னு தெரியல பாண்டி நாட்டிலலாம் ஒரு கேணி கிணறு தோண்டிட்டால் உடனே ஒரு மூணடி உயரத்தில் தோளம் கட்டிடுவாங்க தோளம் கட்டி உள்ளே தூசிகள் துரும்புகள் அழுக்குகள் மண்ணுகள் ஒன்றும் போகாதபடி அப்படி கட்டப்பட்டிருக்கும் இங்கே நிறைய போர்வியல் போடுறாரு மற்றபடி இருக்கும் இங்கே இருக்கும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அப்படி ஒரு இடத்துல ஒரு ஊற்றி இருக்கிறதுன்றால் அந்த ஊச்சிகள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் காவல் வேண்டும் அதே மாதிரி நமக்குள்ள ஒரு பெரிய பக்கிசம் ஒரு ஊற்று நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது நீதிமன்ற உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் தேங்கி கட்டுப்பட்டு கிடக்காது ஓடும் ஒரு ஊற்று ஏரியாவில் இருக்கிறது என்றால் அந்த ஏரியாவுள்ள ஊற்று தண்ணி பாய்கிறதுனால எப்படி இருக்கும் இருக்கும் என்று நாம் காணுகிறோம் அதே நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நாம் இந்த ஜீவ ஊற்றை காத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஜீவ ஊற்று ஓடும் நமது மூலமாக அநேகர் நன்மை பெறுவார்கள் அநேகர் சளிப்படைவார்கள் மகிமை உண்டாவதாக எத்தனை பேர் எங்கெந்தாங்க இன்டர்நெட் பண்ணுங்க ஆசீர்வதி என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா அது அதாவது நான் ஒரு ஜீவ ஊற்றாக அந்த ஊற்றி நம்ம பெருக்கணத்து ஓடுகிறதாக இருக்குமானால் அந்த ஏரியா சளிக்கும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் இதயத்தை காத்துக்கொள்ள கண்ட கச்சலாம் அங்க சினிமா பாட்டு போட்டாங்க ஒரே அடி பாட்டு படிச்சுட்டேன் இந்து கோயில பாட்டு பாடினாங்க கொஞ்சம் அப்படியே உள்த்துட்டேன் அதே மாதிரி அப்படின்னு உள்ள போக கூடாது அழுக்கு போக கூடாது போனாலும் அந்த ஊற்றுக்கண்ணை அடைபட்டு போயிவிடும் காவல் காக்க வேண்டும் எதிர்ப்பு சக்தி உண்டாகணும் அதை விரட்டணும் நமக்குள்ளியானவர் அந்த தீமை நம்முடைய காதுக்கு நேராக கண்ணுக்கு நேராக மனதில சிந்தனைக்கு வரும்போது அது உள்ளே பிரவேசிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக ஆண்டு செலுத்துகிறது அலே தேவனுக்கு மயி உண்டாவதாக பிள்ளைகளை இந்த நாட்களில் நான் பார்த்து கொண்டு வருவது ஆண்டவராக தேவன் கண்ணோக்கி பார்க்கின்றவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் அந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது அந்த இருதயத்தில் என்ன உண்டாகும் ஜீவ ஓடும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அப்படி நம்முடைய நாம் காத்துக்கொள்வோமாக அப்படிப்பட்ட பிள்ளைக்கு தேவன் தம்மை அவர் காண்பிப்பார் ஜெபம் பண்ணும்போது தேவசாயில நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் பார்க்கிறார் நிறைய பேர் தேவ தரிசனம் கண்டு சொல்லுகின்றார்கள் தேவ சமத்தில் அது ஒரு தீர்க்க தரிசனம் தான் தீர்க்க தரிசனம் வாயினால தீர்ம் சொல்லாவிட்டாலோ தீர்க்கமான அதை காட்சி தரிசனங்களாக கண்டு நாம் சாட்சிய சொல்லலாம் அதுவும் தீர்க்க தரிசனம் தான் ஆனபடினால நம்முடைய இருதயம் போது அங்கே என்ன உண்டாகும் தேவ தரிசனம் உண்டாகும் மத்திய ஐந்து எட்டு பாக்கியவார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தீமை அணுகாதுபடி பாதுகாத்துக் கொள்கிறவர்களுடைய என்ன உண்டாகும் ஆழ்ந்த ஜபத்தில் இருக்கும் போது தேவ தரிசனத்தை காண்பார்கள் மற்ற தரிசனங்களை காண மாட்டார்கள் சிலருக்கு ஜபத்தில் இருந்தாலும் வேறு தரிசனங்கள் உண்டாகிறது சிலருக்கு ஜெபத்தில் ஆறாத இருந்தாலும் வேறு எண்ணங்கள் ஆவியில் வந்து தாக்குகிறது இதெல்லாம் இவைகளை நான் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு விரும்புகின்றது நான் இருதயத்தை பார்க்கிறேன் வந்து நான் ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன் ஆறாதக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் நம்முடைய கத்துடைய கண்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறது நீதிமன்ற்கள் மேல் கத்துடைய கண்கள் இருக்கிறது எல்லாரும் இந்த ரீதி நெறிகளை கடைபிடித்து ஞான ஸ்தானத்தின் மூலமாக நீதியை கடைபிடித்து நீதிமான்களாக மாறி இருக்கின்றோம் நமது மேல் கட்டட கண்கள் நோக்கமாக இருக்கின்றது நமக்கு நன்மை செய்ய முடியாது நாம் சுத்திருதமுள்ள இஸ்ரோலர்களாகவே இருப்போமானால் நமக்கு நன்மை செய்வாங்க நமக்கு கண்ணை மூடினால் தூக்கம் அல்ல நம்முடைய கண்ணை மூடினால் என்ன உண்டாலும் தேவ தரிசனம் உண்டாகும்லையில இதயத்திலே சுத்தம் கலங்கமற்ற நல்லையுடைய பாக்கிவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிற அப்படினாலேயா இல்லையா அவர்களோடு தேவன் பேசும்போது அங்க என்ன உண்டாகுமா எம்மாவிற்கு சொன்ன சீசனோடு கத்திர பேசிக்கொண்டே வந்தார் அப்படி இதயத்துல என்ன உண்டாயிற்று கொழுந்து விட்டேரு இல்லையலையா நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் நெருக்கடிகள் இருக்கலாம் இவைகளின் மத்தியிலேயும் அந்த தேவ நம்மளுக்கு பேச ஆரம்பித்து விட்டால் அங்கே என்னாகும் அதெல்லாம் தாண்டி கொழுந்து விட்டு எறிகிற ஒரு நிலை நம்மள உண்டாகும் என்று இறைவாக்கு சொல்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி இல்லையே இல்லையிலா தேவனுக்கு மயமேதானா கிருஷ்ண அன்னைக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை ஒரு சமுத்திரத்துக்குள்ள ஒரு மலை அந்த மலைக்குள்ள ஒரு பறவை கூடுகட்டி இருக்கிறது கடலில் நாலாம் பக்கமும் அலை மோதல் பயங்கரமா இருக்கு வந்து பாறையில சடார் சடார் என்று அடித்து தண்ணி போய்கொண்டே ரிவர்ட்ல போய்கொண்டே இருக்கிறது இந்த குருவி உள்ள இருந்து பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறது இருக்கிறது நடுக்கடலுக்குள்ளே நாலு பக்கம் புயல் அடிக்கிறது தானோ பாட்டு பாடுகிறது காரணம் நான் இருக்கிறது மலைக்குள்ளே மலையின் மேல் இருக்கின்றேன் இந்த மலையை உடைத்து விட்டு இந்த போயால் என்னை வந்து தாக்க முடியாது என் தைரியம் அந்த அற்பமான ஒரு சொந்துக்கு பரவிக்கிறது ஒன்றும் என்னை அணுக முடியாது ஏனென்றால் இந்த மலைக்கு மலைக்கு மேலே நான் இருக்கிறேன் என்னுடைய வீடு என்னுடைய கூடு வந்து மலைக்குள்ளே இருக்கிறது என்னுடைய கண்மலையாகிய கிறிஸ்துக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது கண்மலையில இருக்கின்றது அவருக்குள்ளே நாம் இருக்கின்றோம் உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் நாளில் வந்து அடித்து நம்ம மோதும் பல நெருக்கடிகள் வந்து நம்மை தாக்கும் பல பிரச்சனைகள் நமக்கு உண்டு இவைகள் ஆரம்பித்தாலே என்ன ஆகும் கொழுந்து விட்டு ஏற அனுபவா நமக்கு உண்டாகும் என்று சொல்லி கொண்டு தேவனுக்கு மயிமை உண்டாவதாக என்று பேசிக்கொண்டு போனார்கள் வந்தவர் கத்தரா கடவுளா இருந்திருக்கிறார் மனிதன் அல்ல நாம் அதை அறியவில்லை அதனுடைய நம்மோடு கூட ஒருவர் பேசி கொண்டு வந்தாரே அவர் பேச ஆரம்பித்த உடனே நம்முடைய உலகில குழந்தை விட்டு சந்தோஷம் குழந்தை மகிழ்ச்சி நம்மை ஆட்கொண்டதல்லவா என்று ஒருவருக்கு பேசிக்கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் அருமையான கத்திர நம்முடைய இருதயம் கத்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கும் வரைக்கும் கத்தருடைய தரிசனத்தை நாம் பார்ப்போம் கர்த்த நம்ம நமக்கு இருக்கிற அத்தனை கவலைகளை துன்பங்களை அவர் மாற்றி போடுவார் அவர் பேச ஆரம்பித்தோட கவலைகள் பாருங்களை நீங்கி போய்விடும் எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய ஆராதனை நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்க வேண்டும் சுத்த இருதயமுள்ள இஸ்வரலர்களோடு இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார் என்று சிலர் பர்சுத்தா எங்கேயாவது போய் பெற்றுக் கொள்வாங்க எங்கேயாவது போய் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வாங்க ஐக்கியத்தை பழைய இடத்துல வச்சிருப்பாங்க அதனால அவர்களுடைய கத்தர் பார்க்கின்றார் அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை என்று நாம் காணுகின்றோம் நீங்கள் பேருக்கு சபையில் எடுத்துக்கிடுங்க பெரியாள் வந்து சின்ன வரைக்கும் எங்கேயாவது ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க வசனத்தை மறுக்க முடியாது வசனம் மொழிதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது ஆனால் அப்படினால எங்கேயாவது அவர்களுக்கு அப்புறம் என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டது அப்போ ரெண்டாவது என்ன ஆலோசனை மாறுபாடு சந்திப்பு விலகி ரஷித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அப்போ சர் உதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்படிதலிலோ ஜபம் பண்ணுதலோ உறுதியாய் தெரிவித்திருந்தார்கள் அவர்கள் அந்த யூத சபைக்கு மறுபடி போகவில்லை அவர்கள் தேவனுடைய அப்பா சொலர்களோடு இதை ஐக்கியத்தை வைத்திருந்தார்கள் அங்கேதான் அந்நியம் அங்கேதான் தெருவிருந்த அப்ப மிக்கதல் அங்கேதான் எல்லாமே இருந்தது நாம் காணுகின்றோம் அறிவியல கர்த்த ஆண்களை நம்மை ஆசிரியர்க்க விரும்பி இருக்கின்றார் தேவஜனங்களை சுத்த இடைய சூழல்களை ஆசிரியக்கப் போகின்றார் ஆசிரியத்தை பெறுவதற்கு தேவனுக்கு முன்பாக சுமைப்படி கொள்வோம் மேகால் தன்னுடைய இருதயத்திலே கணவனை நிந்தித்தான் கணவன் தன் மனைவியை நிந்திக்க கூடாது மனைவி தன் கணவனை நிந்திக்க கூடாது பிள்ளைகள் பெற்றோர்களை சபிக்கக்கூடாது இது தேவனுடைய பிரமாணம் அவருடைய கருத்து நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார் கடந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் விதமான சம்பவங்கள் கடந்து போயிருக்குமானால் அவைகளை மாற்றிக்கொண்டு இந்த ஆண்டில் நம்முடைய இருதயத்தை செம்மை பண்ணி கொண்டு தேவ சமூகத்தில் தேவாசிர்வாத்த பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட தேவ நமக்கு அனுக்கரணம் செய்வார்கள் ஜபம் பண்ணும் போது உபவாசம் இருந்தும் ஜெபம் ஏவுகள் கொடுக்கிறார் சிலருக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் என்ற மாறுத்தனமும் உண்டு தேவனுடைய பக்தர்களுக்கு தீர்க்கர்களுக்கு கத்திரப்படி சொல்லி இருக்கிறார் இந்த ஜனத்துக்காக ஜபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் ஆன அப்படினால தேவனாய் கர்த்தனுடைய இருதயங்களை பார்க்கின்றார் அவர் முழுமையாக அறிந்தவர் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் போல் அறிந்திருக்கிறோம் நமக்கே அவர்களை சொல்லுகிறார் என்றால் அவர் எவ்வளோ அறிந்திருப்பார் அவர் தராசிலே வைத்து நெருத்து நம்முடைய இதயத்தை நெருத்து பார்க்கிறார் ஏதோ சொல்கிறபடி என்னால கற்ற பிள்ளைகளை நம்முடைய இருதயங்களை உயித்து ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே நமக்குள்ளே நம்மை நாம் கண்டுபிடிக்க முடியாத நம்மை தெரிந்து கொள்ளும் முடியாத நாம் சில நிமிடங்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்குவோம் ஒதுக்கி நம்முடைய இருதயங்களில் என்னும் படிந்திருக்கிற மாசுகளெல்லாம் நீக்கிவிட்டு தேவாசீர்வாத கர்த்தன் பார்க்கும்போது என்னுடைய இருதயம் தேவாசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதிக்குரிய இருதயமாக காணப்பட கர்த்த நம்ம எல்லோருக்கும் அனுக்கரகம் செய்வாராக இந்த ஆண்டில் கற்ற பிள்ளைகளாக நாம் தேவாசிர்வாத நிறைவாய்ப்பெற்றிருந்த வருடத்தின் கடைசியில் நன்மை பெற்றேன் என்னுடைய குடும்பம் பெற்றது என்னுடைய சபையை இந்த நிலைக்கு ஆயிருக்கிறது என்று சொல்லும்படியாக நாம் தேவாசிரமத்தில் நம்ம எல்லோருடைய ஹிருதயங்களை தேவனுக்கு மூலமாக செம்மை பண்ணிக் கொள்வோம் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் இருநூற்றி நாற்பத்தி எட்டு சானல் கரை ஷாலே நகர் அனந்தன் நகர் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு கன்னியாகுமரி மாவட்டம்